நாற்று இணையர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களாலும் தேவையான பொருட்கள் மஷ்ரூம் கால் கிலோ வெங்காயம் பெரியது ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கார்லிக் பேஸ்ட் ரெண்டு டேபிள் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கு எெய் தேவையான அளவு தக்காளி பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோசை மாவு தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம தோசை மாவு நைட்டே அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுருவோம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சலாம் கார்லிக் ரெடி பண்ணிடலாம் மஷ்ரூம் பொடியா கட் பண்ணி வச்சிருவோம் ஸ்டப்பத்தை வச்சுக்கோ வானல் வச்சிடலாம் வானல் குழந்ததும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் குழந்ததும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் பச்சை பொடியா கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாவை நல்லா வதக்கிப்போம் பச்சை மிளகாய் இந்த கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ராஸ்மல் போக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா வேந்ததும் நம்ம பொடியெல்லாம் கலந்துக்கலாம் சீரகத்தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு இந்த மஷ்ரூம் எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்துருவோம் மஷ்ரூம்லேயே தண்ணி விடும் அப்படியே கலந்து விடுவோம் நல்லா வேக விடுவோம் மஷ்ரூம் நல்லா வேகணும் அது சீக்கிரம் வந்துடுவோம் மஷ்ரூம் அப்புறம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்லையா அது போடுவோம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக தெளிச்சிடலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் விட்டுட்டு அது வந்து ஒரு நல்லா கலந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் அது கிரேவியாட்டம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு வேக விடுவோம் மூடி போட்டு டென் மினிட்ஸ் வேக விடுவோம் டென் மினிட்ஸ் அது வந்து ஒன்று ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுருவோம் தவா வச்சிடலாம் தவா காஞ்சதும் என்ன கொஞ்சம் விட்டு தோசமாக ஊற்றி தோசை சுட்டுடுவோம் தோசை சுட்டுட்டு நடுவுல இந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங் வச்சு கொடுத்தோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மஷ்ரூம் ஸ்டப்ட் மசாலா தோசை தயார் நம்ம யூஸ்வலா ஊர்ல கிழங்கு மசாலா அதெல்லாம் வச்சு கொடுப்போம் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்